வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் குமார் இன்று பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு டொமினிக்கன் குடியரசு ஹெய்தியிடமிருந்து விடுதலை அடைந்தது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு போலந்தில் ரஷ்ய ஆக்கிரமிப்பை எதிர்த்து வார்சாவில் மக்கள் எதிர்ப்பு போராட்டம் நடத்தினர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆண்டு சாக்ரின் என்ற செயற்கை இனிப்பூட்டி கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பெர்லின் நகரில் ஜெர்மனியின் நாடாளுமன்றம் தீ வைத்து எரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு மார்டின் கேமன் மற்றும் சாம் ரூபன் ஆகியோர் கார்பன் பதினான்கு என்ற தனிமத்தை கண்டுபிடித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமெரிக்காவில் அதிபர் ஒருவர் இரண்டு தடவைகளுக்கு மேல் போட்டியிட முடியாதவாறு அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பைசா நகர சாய்ந்த கோபுரத்தை பராமரிக்க தக்க ஆலோசனைகள் வழங்குமாறு இத்தாலி அரசு சர்வதேச உதவியை நாடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் டபுள்யூ புஷ் அவர்கள் குவைத்து விடுதலையானதாக அறிவித்தார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு குஜராத் வன்முறையின் போது அயோத்தியாவிலிருந்து தொடருந்தில் திரும்பிக் கொண்டிருந்த ஐம்பத்தி ஒன்பது இந்து பயணிகள் கோத்ரா ரயில் நிலையத்தில் வைத்து முஸ்லீம்களால் எத்துக்கொள்ளப்பட்டனர் இதன்பின் நடந்த கலவரத்தில் ஆயிரம் பேர் வரை உயிரிழந்தனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இதே அமெரிக்காவும் ஐரோப்பாவும் இணைந்து சனிக்கோல் ஆராய்ச்சிக்காக அனுப்பிய காசினி விண்கலம் சனியின் டைட்டன் சந்திரனுக்கு நாலாயிரத்தி முன்னூற்றி அருகில் பறந்தபடி அந்த சந்திரனின் புவியீர்ப்பு விசை குறித்து ஆராயத் தொடங்கியது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு எலிசபெத் டெய்லர் ஆங்கிலேய அமெரிக்க நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கிரஹாம் போலக் தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு ராபர்ட் ஸ்பென்சர் அமெரிக்க எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு கிறிஸ்டோபர் பி லேண்டன் அமெரிக்க இயக்குனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஜேம்ஸ் வான் மலேசிய ஆஸ்திரேலிய இயக்குனர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சந்திரசேகர இந்திய செயற்பாட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இவான் பவ்லோவ் நோபல் பரிசு பெற்ற ரஷ்ய மருத்துவர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சுஜாதா தமிழ் எழுத்தாளர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ந பாலேஸ்வரி ஈழத்து புதின எழுத்தாளர் இந்நாளின் சிறப்புகள் டொமினிக்கன் குடியரசு தேசிய நாள் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே